வணக்கம் நற்றினை யோசனைக்காக தேர்ச்சியிலிருந்து அணுக்கீர்த்தால் நீங்கள் நல்லவராக இருப்பது கூட கடினம் ஆம் உறுதி உறுதி உறுதி இது இல்லாவிட்டால் நீங்கள் நல்லவராக இருப்பது கூட கடினம் என்கிறார் நன்றி வணக்கம்